முந்திரி போட்டு முந்திரி ஒரு செவன்டி ஃபைவ் பர்சன்ட் வந்ததும் போட்டுடுவோம் கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அந்த சூட்லேயே திராட்சையும் வதங்கிடும் எடுத்து வச்சுப்போம் ஏலக்காய் தூள் பண்ணி வச்சிருவோம் ரைஸ் வைந்ததும் விசில் அடிங்கினதும் அதை எடுத்துட்டு மூடியை திறந்துட்டு நல்லா அந்த ரைஸ் நல்லா ஸ்மாஷ் ஆயிருக்கான்னு பார்ப்போம் நல்லா மசிச்சுட்டு அதில் வந்து இந்த கற்கண்டை எடுத்து அதில் கொட்டிடுவோம் கற்கண்டை கொட்டி நல்லா கலந்து விடுவோம் சிம்லேயே வச்சுப்போம் ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு இந்த கற்கண்டு கொலந்து கலந்து விடுவோம் ஏன்னா கற்காண்டு போட்டு உடனே எந்த ஸ்வீட் போட்டாலுமே சர்கரையாகட்டும் வெள்ளமாகட்டும் போட்டு அப்படியே விட்டுட்டோன்னா அடி பிடிச்சிரும் நான் கலந்து விட்டுறோம் நல்லா கலந்து நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கற்கண்டெல்லாம் நல்லா கலந்து விட்டுறே இருக்கிறோம் நல்லா கரைஞ்சி சாதத்தை விட அது மிக்ஸ் ஆகும் அது மிக்ஸ் ஆன உடனே இந்த இதை எடுத்து ஏலக்காய் தூள் போட்டுவிடுவோம் பச்சை கற்பம் கொஞ்சோண்ட எடுத்து டேஸ்ட்டுக்கு கொஞ்சோண்ட நல்ல ஸ்மெல் வரும் டேஸ்ட் கொடுக்கும் அதுக்காக கொஞ்சமாக அப்படி தூவி விட்டுடுவோம் நல்லா நசுக்கிட்டு போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இந்த முந்திரி வருது திராட்சை வருதுக்குள்ளேயே அதை எடுத்து அதில் போட்டுடுவோம் போட்டு கால் நெய்யோட கட்டி கலந்துட்டு மேல ரெண்டு மூணு ஸ்பூன் நெய்யை ஊற்றி நல்லா கலந்துட்டு இறக்கணும்னா சூப்பாபான டேஸ்டி அண்ட் ஹெல்த்தி கற்கண்டு பொங்கல் தான் யார் ட்ரை பண்ணி பாருங்க